பட்டாடை அணிவார் என்று நபிஹி வசல்லி ஐந்து எட்டு மூன்று ஐந்து முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் மற்றொரு அறிவிப்பில் மறுமையின் நர்பாகியம் இல்லாதவர்தான் பட்டை அணிவார் என்று